திருவருட்பிரகாச வள்ளலார் தமது மெய் அன்பர்களுக்கு உபதேசித்து அருளிய உண்மையினரி நாம் பெறும் புருஷார்த்தம் நான்கு ஒன்று ஏமசித்தி இரண்டு சாகா கல்வி மூன்று தத்துவ செய்தல் நான்கு கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல் இவைகளை பெறுவதற்கு ஒழுக்கம் நான்கு வகைப்படும் ஒன்று இந்திரிய ஒழுக்கம் இரண்டு கரண ஒழுக்கம் மூன்று ஜீவ ஒழுக்கம் நான்கு ஆன்ம ஒழுக்கம் ிய ஒக்கமாவது து கொடிய சொல் நாதம் முதலிய தோத்திரங்களைக் கேட்டல் அசுத்த பரிசமில்லாது தயாவண்ணமாக பரிசித்தல் குரூரமாக பாராதிருத்தல் உருசி விரும்பாதிருத்தல் சுகந்தம் விரும்பாதிருத்தல் இன்சுலாடல் பொய் சொல்லாதிருத்தல் ஜீவஹிம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்தல் பெரியோர்கள் எழுந்தருளியிருக்கும் இடங்களுக்குச் செல்லுதல் ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தானங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல் நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தலாதி செய்தல் மித ஆகாரம் செய்தல் மித போகம் செய்தல் மல ஜலோபாதிகளை கடமாய் ஒழித்தல் காலபேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷதி வகைகளாலும் பௌதீக மூலங்களாலும் சரபேத அஸ்த பரிச தந்திரத்தாலும் மூலாங்க பிரணவத்தியான சங்கற்பத்தாலும் தடை தவிர்த்து கொள்ளல் மந்ததரனுக்கு சுக்கிலத்தை அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல் தீவிரதரனுக்கு எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமை நிறுத்தல் இடைவிடாது கோஷத்தை கவசத்தால் மறைத்தல் இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தல் சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல் அழுக்காடை உடுத்தாதிருத்தல் முதலியன இந்திய ஒழுக்கம் கரணம் ஒழுக்கமாவது மனத்தை சிற்சபையின் கண்ணே நிறுத்தல் அதாவது முதலில் புருவமத்தியில் நிற்கச் செய்தல் துர் ஜீவதோஷம் விசாரியாதிருத்தல் தன்னை மதியாதிருத்தல் செயற்கை குணங்களால் ஏற்படும் கெடுதிகளை ராகாதி நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாதல் பிறர்மீது கோபியாதிருத்தல் தனது சத்துருக்களாகிய தத்துவங்களை அக்கிரமத்திறல்லாது கண்டித்தல் முதலியன கரண ஒழுக்கம் ஜீவஒழுக்கமாவது ஆண்மக்கள் பெண்மக்கள் முதலிய யாவர்களிடத்திலும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குலம் சாஸ்திர சம்பந்தம் தேசமார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லவரும் தம்மவர்களாய் சமத்திற்கொள்ளுதல் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம யானை முதல் எறும்பு ஈராகத் தோன்றிய சரீரங்களிலுள்ள ஜீவான்மாவே திருச்சவையாகவும் அதனுள் பரமான்மாவை பதியாகவும் கொண்டு யாதும் நீக்கமர எவ்விடத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்றல் ஆன்ம இத்துடன் இடந்தனித் திருத்தல் இச்சையின்றி நுகர்தல் ஜபதபம் செய்தல் தெய்வம் பராவல் பிற உயிர்க்கு பெருங்குணம் பற்றல் பாடிப் பணிதல் பத்தி செய்திருத்தல் முதலிய நற்செய்கைகளில் பலகால் முயன்று முயன்று பழகிப்பழகி நிற்றல் வேண்டும் இவ்வண்ணம் நின்றால் மேல் அரும் புருஷார்த்தம் கைகூடும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ஆறறிவு படைத்த மனிதனிடத்திலே மட்டும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை மாறாக ஓரறிவு படைத்த உயிர்கள் தொடங்கி மனித நிலைக்கு உள்ள நரகர் தேவர் முதலானவர்களிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் மனித அப்பாற்பட்டு பிற உயிர்களிடத்திலும் கருணை காட்டுவது அருளாளர்களிடம் இருக்கின்ற அரிய பண்பாகும் எனவேதான் அவர்கள் சாதாரண மனிதர்களை விட உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள் திருவருட்பிரகாச வள்ளப் பெருமான் இந்த அரிய பண்பு நிறைந்திருந்தவர் எனவேதான் அவர் எல்லோராலும் போற்றப்படுகின்றார் ஆன்மநேயம் அவர் வாழ்வின் இலக்கணமாயிற்று திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வத் திருவடிகளே சரணம் சரணம்